ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விக்டோரியா மகாராணி கனடாவின் தலைநகராக ஒட்டாவா நகரை தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டியூப்லைட் எனப்படும் வெள்ளொளிர்வு விலக்கு முதல் தடவியாக தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களால் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஹாரி எஸ் ட்ரூமன் அவர்கள் இரண்டாம் உலக போரில்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 அனைத்து நிறுவனங்கள் மற்றும் சோவியத் ஒன்றியம் இந்நாளிலிருந்து அதிகாரபூர்வமாக கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைய ஐக்கிய அமெரிக்கா பனாமா கால்வாயின் அதிகாரத்தை பனாமாவிடம் ஒப்படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நூற்றி பயணிகளுடன் இந்திய விமானம் ஒன்றை கடத்திய ஐந்து கடத்தல்காரர்கள் தாம் விடுவிக்க கோரிய இரண்டு இஸ்லாமிய மதகுருமார்கள் விடுவிக்கப்பட்டதை அடுத்து விமானத்தை கைவிட்டு வெளியேறினர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உலகின் மிக உயரமான டெலிஸ்கோப்பான தைவானின் ஐநூற்றி ஒன்பது மீட்டர் உயரம் கொண்ட தைபே நூற்றி என்ற டெலிஸ்கோப் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவிடம் இரண்டாம் உலக போரின் போது பெற்ற அனைத்து கடன்களையும் பிரிட்டன் முழுவதுமாக கட்டி முடித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் 2004 நான்காம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து சனிக்கோல் நோக்கி செலுத்திய காசினி விண்கலம் சனியின் ஈபிட்டஸ் சந்திரனை கடந்து பறந்தது சனியின் மொத்தமுள்ள அறுபத்தி இரண்டு சந்திரன்களில்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 1929 தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ச சுப்பிரமணியன் தமிழறிஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அலெக்சாண்டர் பப்போவ் ரஷ்ய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தோ மு சிதம்பர ரகுநாதன் தமிழக எழுத்தாளர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை